தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் பதினொன்றாவதாக திகழ்பர் மான கஞ்சார நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் சோழ வளங்கள் நிறைந்து விளங்கும் கஞ்சனூர் என்ற ஊரில் வேளாளர் குளத்தில் மார்கழி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் மான கஞ்சாரர் ஆவார் கஞ்சரூர் கஞ்சனூரில் அரசருக்கு பரம்பரையாக படைத்தலைமை தாங்கி வரும் சேனாதிபதி தொழிலை புரிந்து வருபவர்கள் மான கஞ்சாரர் அடியார் வழிபாட்டாளர் ஆகவே சிவநேயருக்கெல்லாம் சிவபெருமான என்னை குறிக்கோளாக கொண்டவர் மான காஞ்சார நாயனாருக்கு நீண்ட நாளாகவே பிள்ளைப்பேர் இல்லாமல் இருக்கவே மனம் பருந்தி இறைவனை வேண்டி அழகிய பெண் குழந்தை பிறந்தது அக்குழந்தையை கண்ணுக்கு கண்ணாக உயிருக்கு உயிராக வளர்த்து வந்தார் குழந்தையும் வயதில் முதிர்ந்து திருமணத்திற்கு ஆளாகியது சிவபெருமான நேசத்தெறும் அன்பரான ஏயர்கோன் கலிகாம நாயனாருக்கு தன் மகளை திருமணம் செய்ய அதற்கான ஏற்பாடுகள் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது பொழுது விடுந்தால் திருமணம் என்ற நிலையில் பக்தனை என்று சோதிக்க விரும்பிய சிவபெருமான் சிவனடியாராக வேடம்பூண்டு திருமண வீடு வந்து சேர்ந்தார் அலங்கரிக்கப்பட்ட திருமண மண்டபத்தில் சிவனடியாரை கண்டதும் வணங்கிய மான நாயனாரிடம் உன் மகளது தலைமுடி எம் மார்பிலே அணியக்கூடிய பஞ்சவடி என்னும் மய மயர்க்கற்றை பூணூலாக வேண்டுமென்றார் அச்சிவனடியார் ஒரு கணமும் தாமிக்காத மண நாயனார் இதுவும் நமக்கு பேருதான் என நினைத்து பக்கத்தில் மகளில் அலங்கரிக்கப்பட்ட நீண்ட கருங்குந்தலை அடியோறு அரித்து எதிரே நிற்கும் சிவனடியிடம் கொடுத்தார் அக்கூந்தலை பெற்று கொள்வது போல் நின்ற சிவன இறையனார் ஐ எப்பெருமான் உமாதேவி சமேதராக ரிஷ்ப வாகனத்தில் ஏறி ஆகாயத்திலிருந்து காய்ச்சலித்தார் இறைவனது அருளால் இழந்த கூந்தல் மீண்டும் முன்போல் மாறியது திருமணமும் சிறப்பாக நடைபெற்றது தன் ஒரே அன்பு மகளின் கூந்தலையும் திருமணத்தன்று அறிந்து அடியாருக்கு இருந்ததால் மான கஞ்சாரர் மான கஞ்சார நாயனார் என புகழப்பட்டார் இவரது வரலாறு நமக்கு செப்போது கேட்டது எதுவாயினும் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உயர்பண்பே ஆகும் அதனால் நாம் அனைவரும் சிவநாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் அவன் அருளை பெறுவோம் நாயன்மார்களை வரைக்கும் அவர்களை அருளைப் பெறுவோம் நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்